நட்டினியின் சரவெடி நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீப ஒளி நாள் வாழ்த்துக்கள் பொதுவாக தீபாவளி ஏன் கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் கண்ணன் நரகாசுரனை கொன்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தென்னிந்தியாலையோ அதுலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் முருகன் சூரபத்மனை கொன்ற நாள் தீபாவளின்னு சொல்லுவாங்க கண்ணன் நரகாசுரனை கொன்றிருந்தாலும் சரி இல்ல முருகன் சூரபத்மனை கொண்டிருந்தாலும் சரி நமக்கு ஸ்வீட் கிடைக்குதா புது துணி போட்டோமா நாலு பட்டாசை வெடிச்சோமா ரெண்டு புது படம் பார்த்தோமான்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நமக்கு எதுக்கு மக்களே இந்த ஆராய்ச்சி எல்லாம் இந்த நல்ல நாள்ல ஒரு சில தீபாவளி ஜோக்குகளோட உங்களை சந்திக்கிறேன் நண்பர் ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு வழக்கமா தீபாவளி டைம் யார பார்த்தாலும் தீபாவளி பர்ச்சேஸ் ஆயிடுச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க இந்த மாதிரியே நம்ம போயிட்டு இருந்த நண்பர் எதிர்த்தாப்ல அவர் நண்பரை பார்த்து கேட்கிறாரு தீபாவளிக்கு துணி எடுத்துட்டியாப்பா அப்படின்னு அவரு சொல்றாரு இல்ல இல்ல எனக்கு தான் எடுத்தேன் நான் தீபாவளிக்கு எல்லாம் துணி எடுக்கிறது இல்லை அப்படின்னாரு இந்த நண்பர் அப்படியே காண்டாயிட்டாரு ஒரு கணவர் தீபாவளி அன்னைக்கு புது சட்டையெல்லாம் போட்டுட்டு மனைவி முன்னாடி போய் நிக்கிறாரு நின்றுட்டு கேக்குறாரு ஏன் சட்டை எப்படி இருக்கு அப்படின்ட்டு மனைவி சொல்றாங்க உங்க மாதிரியே இருக்குங்க அப்படின்னு இவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் அவ்வளவு அழகாவா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு இல்ல இல்ல ரொம்ப லூசா இருக்கு அப்படின்ட்டாங்க டக்குன்னு மனைவி இன்னொரு வீட்டுல ஒரு சின்ன பையன் அழுதுட்டு இருக்கான் அவங்க அப்பா போய் தம்பி என்னப்பா அழுற அப்படின்னு கேக்குறாரு பையன் அழுதுகிட்டே சொல்றான் அப்பா அப்பா தீபாவளிக்கு அம்மா பண்ண எல்லா ஸ்வீட்டையும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம நம்ம நாய்க்குட்டி நக்கி சாப்பிட்டுருச்சுப்பா எனக்கு ஸ்வீட்டே இல்லைப்பா அப்படின்னு அழுதுறான் உடனே அப்பா பையனை சமாதானப்படுத்துறாரு கவலைப்படாத மகனே உனக்கு நான் புதுசா வேற நாய்க்குட்டி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு இப்படிதான் தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு போயிட்டு இருந்தது என்னம்மா நெத்தியில காயம் அப்படின்னு கேட்டா புறப்படுற அவசரத்துல ஸ்டிக்கர் போட்டு நினைச்சு கொள்ளுப்பட்டா சேர்த்து நெத்தியில அழுத்தி டேங்கிள் அதுதான் காயமாயிருச்சுங்குது இப்படியும் இருக்காங்க தீபாவளினா புதுசா கல்யாணமானவங்களுக்கு கொண்டாட்டம் கேட்கவே வேணாம் தலை தீபாவளி இப்படிதான் தலை தீபாவளி அப்போ ஒரு மாப்பிள்ள மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு மாமியார் வந்து பலகாரம்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க மாப்பிள்ள இதை என் பொண்ணு செஞ்சது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க மாப்பிள்ள ஒரு முறுக்கை எடுத்து சாட்டு ஆஹா முறுக்கு அப்படியே முறு மொறு முறுன்னு சூப்பரா இருக்குதாத்த சும்மா சொல்லக்கூடாது இந்த உலகத்திலேயே இனிப்பு போட்டு முறுக்கு சுட்ட முதல் நாள் என் பொண்டாட்டியாதான் இருப்பா அப்படின்னு பெருமையா சொல்றாரு அப்ப மாமியார் நெலஞ்சிட்டே சொல்றாங்க மாப்பிள்ள நீங்க சாப்பிட்டது முறுக்கு இல்ல ஜிலேபி அப்படிங்கிறாங்க இப்படிதான் இன்னொரு மாப்பிள்ள கூட புலம்பிட்டு இருந்தாரு கிராமத்து சைட்ல வந்து தீபாவளிக்கு டூ வீலர் வரதட்சணையா கேட்டது தப்பா போச்சுப்பா புலம்பிட்டு இருக்கிறாரு அவர் நண்பர் ஏன் பா என்னாச்சு என் மாமனார் மாட்டு வண்டி வாங்கி கொடுத்தப்பா அப்படின்ட்டாரு தீபாவளி சமயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வருடம் முன்னாடி இருந்து சீட் எல்லாம் சேர்த்துவாங்க வாரம் குறிப்பிட்ட தொகை அல்லது மாத மாதம் இப்படிலாம் போட்டுட்டு கடைசியா 10 மாதம் பதினோரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிலோ ஸ்வீட்டு ஸ்வீட்டில் ரெண்டு வெரைட்டி இருக்கும் ஒரு கிலோ காரம் ப்ளஸ் ஒரு பாத்திரம் அதாவது அவங்க போட்ட தொகைக்கு மேலே சில பொருட்கள் கிடைக்கும் அவங்களுக்கு போனஸா அந்த கான்செப்ட் இருக்கு ஊர் புறங்கள்ல இந்த மாதிரி ஒரு நண்பர் வந்து சீட்டெல்லாம் போட்டு ஏமாந்துட்டாரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்காரு எது ஒரு நண்பர் வர்றாரு அவரும் இந்த மாதிரி சீட்டு போட்டவர் தான் ஆனால் அவருக்கு பொருள் எல்லாம் கிடைச்சிருது உடனே அவரு இவரை பார்த்து கேட்கிறார் என்ப்பா நான் சீட்டு போட்டு பக்கம் ஸ்வீட்டு ஜிலேபி லட்டு மிக்சர் எல்லாம் கொடுத்தாங்க பாத்திரம் கொடுத்தாங்க உனக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாரு இவருக்கு வந்து ஏமாந்துட்டோம்னு சொல்றதுக்கு மனசு இல்ல இருந்தாலும் சமாளிச்சாரு எனக்கா அல்வா கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சமாளிச்சாரு இந்த தீபாவளியை இதே மாதிரி சந்தோஷத்தோட கொண்டாடுங்க